அவர் தன் உழைப்பு அவர்களுக்கு கொடுப்பார் அதனை அவர்களும் சாப்பிடுவார்கள் ஒரு நாள் ஒரு பொருளை கொண்டு வந்தார் அதை அபூபக்கர் ரிகல்ல அவர்கள் சாப்பிட்டார்கள் அவரிடம் அந்த சிறுவர் இது என்ன என்பதை அறிவீர்களா என்று கேட்டார் இது ஏது என்று அபு பக்கர்ல அவர்கள் கேட்டார்கள் அறியாமை காலத்தில் அதாவது இசலாத்து ஏற்பதற்கு முன் ஒருவருக்கு நான் ஆறுடம் கணித்து கூறினேன் அந்த ஆறுடத்தை நான் அழகாக கூறாமல் அவரை நான் ஏமாற்றிவிட்டேன் இப்பொழுது அந்த மனிதர் என்னை சந்தித்தார் நீங்கள் இப்போது சாப்பிட்ட பொருளை அதற்காக எனக்கு கொடுத்தார் என்று அந்த சிறுவர் கூறினார் உடனே அபோபக்கர் அலியுள்ளாகும் அவர்கள் தன் கையை வாயில் உள்ளே விட்டு தன் வயிற்றில் உள்ள அனைத்தையும் வாந்தி எடுத்தார்கள் புகாரி மூன்று எட்டு நான்கு இரண்டு